அறி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கின்ற பாடம் பேருணர்வும் உள்ளுணர்வும் என்ற தலைப்பிலே இன்றைய பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் இந்த பாடத்தை ஆர்வமுடன் கேட்கின்ற அனைத்து ஆத்ம சாதகர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான பாடம் இந்த பாடத்திலே ஆன்மீகத்தின் மிக உச்ச நிலையாகிய பேருணர்வு நிலையை பற்றி தான் நாம் இங்கு இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடங்களை புரிந்து என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஏன் என்றால் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அவர்களுக்குள் ஒரு வடிவத்தை உருவத்தை உண்டாக்கி கொண்டு அதுதான் சரி என்ற ஒரு மனப்பான்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களிடம் இதுபோன்ற மிக நுண்ணிய விஷயங்களை கூற வரும் பொழுது அதை உள்வாங்கி புரிந்து கொள்ளக்கூடிய உன்னத அறிவு அவர்களிடம் பிரகாசிக்காமல் இருப்பதுதான் காரணம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லையில்லா பேரறிவு அந்த பேருணர்வு பிரகாசமாக தன்னில் தானாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வாறு சூரியன் சுயம்பிரகாசமாக தண்ணில் தானாய் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அந்த சூரியன் பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளிலே இருக்கின்ற மாசுகளை பொறுத்து அதனுடைய பிரகாசம் வேறுபடுகின்றது அதாவது நல்ல தெளிவான நீரிலே சூரியனுடைய பிரகாசம் முழுமையாக பிரதிபிம்பிக்கின்றது அதுவே தெளிவற்ற கலங்கிய நீரிலே சூரிய பிரகாசம் முழுமையாக பிரதிபிம்பிப்பது கிடையாது அதே அடிப்படையில்தான் அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பேருணர்வு பேரறிவு பிரகாசம் எல்லையற்றதாக எங்கும் எதிலும் நீக்க மர நிறைந்தவாறு பிரகாசித்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற உடல்களாகிய உபாதிகளை பொறுத்துத்தான் அந்த அறிவு வெளிப்படுவதிலே வித்தியாசங்கள் காண முடிகின்றது அது ஒரு அறிவு தாவரத்திலே வெறும் தொடு உணர்வாக மட்டுமே பிரகாசிக்கின்றது மேலும் சில புலன்களை பிரத்யேகமாக கொண்ட இரு அறிவு மூன்றறிவு என்பவைகளுக்கெல்லாம் இன்னும் சில கூடுதலான அறிவாற்றலை பெற்றிருக்கின்றன அதன் வாயிலாக அந்த பேருணர்வை அவைகள் பிரகாசிக்கின்றன அதிலே பிரத்யேக அறிவாகிய ஆறாம் அறிவை கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதன் மட்டும்தான் அந்த சுயம்பிரகாச அறிவை தன்னுள் உணர்ந்து தன்மயம் ஆவது என்பது எளிதாக சாத்தியமாகின்றோம் இதை பற்றித்தான் எல்லா மகான்களும் எடுத்துக்கூற இந்த பிரபஞ்சத்திலே வந்து போனார்கள் அதாவது எத்தனையோ ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களைத்தான் நாம் அறிவு என்று நினைத்து அதன் பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருப்பதினால்தான் சிக்கல்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை வெளிப்படுத்தினார் The knowledge is no value without personal application அதாவது சுயமான ஒரு அனுபவமாகாத எந்த ஒரு அறிவும் பயனற்றது மதிப்பற்றது என்று சுவாமி விவேகானந்தர் எடுத்துரைக்கின்றார் இதை அப்படியே நாம் கடவுளுடன் பொறித்து பாருங்களேன் நம்மால் காண முடியாத கடவுளை வெறும் அறிவாக மட்டும் நாம் வைத்துக்கொண்டு என்ன பயனிருக்கின்றது கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் காண வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் என்று தான் சுவாமிஜி இங்கு எடுத்து கூற வருகின்றார் ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மூலத்திற்கு திரும்பத்தான் ஆசைப்படுகின்றோம் நம்முடைய மூலமோ சுயம்பிரகாசம் அறிவு பிரகாசம் ஆனந்த பிரகாசம் அகண்ட பிரகாசம் அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த மனதின் வாயிலாக அறியாமையில் உடல்களில் சிக்கிக்கொண்ட உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய மூலத்திற்கு திரும்ப முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அரிதான மனித பிறவி கிடைத்த அவர்கள் மட்டுமே தன் மூலத்தை தன்னுணர்வை தன் சுயத்தை அறிந்து தன்மயமாதல் என்பது சாத்தியமாகும் என்பதைத்தான் இங்கு எடுத்து கூற வருகின்றார்கள் எல்லா ஞானிகளுமே ஆகவே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பேருணர்வு பேரறிவு பிரம்மம் இறைவன் இது எல்லாமே ஒரே விஷயத்தை பற்றித்தான் கூற வருகின்றன ஆனால் நாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அறிவாக சில விஷயங்களை ஏற்றி வைத்துக்கொண்டு கடவுள்களை நாம் உருவத்திலே பாகுபடுத்தி கொண்டு அந்த உன்னத உணர்வை அறிய முடியாமல் அறியாமையிலேயே ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாக உண்டான மதங்களும் சமயங்களும் மனித சமுதாயத்தை மிக மோசமான கீழ்நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே பேருணர்வு தன்னில் தானாய் எதனுள்ளும் சங்கமிக்காமல் தொடர்பு கொள்ளாமல் சுயம்பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டுத்தான் இருக்கிறது அது எல்லையற்றது எங்கும் நிறைந்தது ஆனந்தமயமானது அறிவுமயமானது அதனுடைய பிரகாசத்தை பிரதிபிம்பித்துக் கொள்கின்ற உடல்கள் மாறுபடுவதனாலே அந்த அறிவை புரிந்து வித்தியாசமும் மாறுபடுகின்றது அதன் அடிப்படையிலே ஒரு மரத்திற்கோ ஒரு மாட்டிற்கோ இது போன்ற விஷயங்களை கூற வரும்போது அவைகள் புரிந்து கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் அவைகளிடம் ஐந்து புலன்கள் மட்டுமே கொண்டுள்ளன ஆறாம் அறிவாகிய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக அறிவை அவைகள் பெற்றிருக்கவில்லை ஆனால் மனித இனம் இந்த ஆறாம் அறிவாகிய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக அறிவை பெற்றிருந்தாலும் அந்த பயன்பாட்டை அந்த நிலைப்பாட்டை தன்னுள் உணர்ந்து அதை முழுமையாக அனுபவித்துக் கொள்ளக்கூடிய தகுதியற்ற உடல்களாகத்தான் பெரும்பாலான மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கின்றனர் இந்த அறிவு பரிமாணம் ஒரு அறிவு தாவரம் முதற்கொண்டு படிப்படியாக உயர்நிலையை நோக்கி அகண்ட அறிவாக சென்று கொண்டே இருக்கின்றது சாதாரண தொட்டாஞ்சுருங்கி செடியை நாம் தொட்டவுடனே அது தன்னை சுருக்கிக் கொள்வதை கவனிக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தொடு உணர்வு இருக்கின்றது என்பது நமக்கு புரிய அதே சமயம் அது தன்னை தொடுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதனால்தான் தன் உடலை அது என்ற அறிவும் அதற்கு இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாக அறிய அதன் அடிப்படையிலே நாம் தாவரங்களுக்கு ஒரு அறிவு என்று கூற இவ்வாறே புழுப்பூச்சிகளுக்கு இரண்டறிவு பாம்பு பள்ளி ஓனான் போன்றவைகளுக்கு மூன்று அறிவு பறவைகளுக்கு நான்கு அறிவு மிருகங்களுக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு என்ற அறிவு பரிமாணங்களை நாம் பிரித்து வைத்து கொண்டு இந்த அறிவு பரிமாணங்கள் பிரகாசிக்கக்கூடிய உடல்களின் தன்மையை பொறுத்தே அது முழுமையடைகின்றன என்பதையும் நாம் முக்கியமாக இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆறு அறிவு பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் கேட்கும் சக்தி இல்லாமல் சென்றுவிட்டால் அவன் ஐந்தறிவு உடைய மனிதன் என்று தான் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் அவன் கேட்கும் திறன் இழந்ததினாலே அவனை நாம் செய்விடன் என்றுதான் கூறப்பட வேண்டும் அவ்வாறே ஒரு சில மனிதர்கள் பேசும் சக்தியை இழந்துவிட்டார்கள் என்றால் அவர்களும் ஐந்தறிவு படைத்தவர்கள் அதன் அடிப்படையிலே அவர்களை நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் பூமை அவரால் பேச முடியாது என்றுதான் நாம் கூறுகின்றோம் ஏன் அவரும் மனிதன்தானே ஆரறிவு படைத்தவர்தானே ஏன் அவரால் பேச முடியவில்லை என்றால் அந்த பேசும் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவரிடம் காணப்படவில்லை ஆகவே ஒரு புலன் அவருக்கு வேலை செய்யவில்லை என்பதனாலே நாம் ஐந்து புலன்கள் கொண்ட மனிதனாக இருக்கின்ற அவரை நாம் நான்கு புலன்கள் கொண்ட மனிதன் என்று அழைக்கின்றோம் ஐந்து ஆறு நான்கு என்று எத்தனை புலன்கள் வேண்டுமானாலும் ஒரு உயிரினம் பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த புலன்களின் பயன்பாட்டைக் கொண்டு அவைகள் தன்னை அறிந்து கொள்ளுமா என்றால் நிச்சயம் சாத்தியமாகாது அந்த அந்தந்த புலன்களுக்கு உண்டான ஒரு சில அறிவாற்றலுடன் அவைகள் இயங்கி கொண்டிருக்கத்தான் முடியுமே தவிர தன்னை உணர்ந்து தன்மயமாதல் என்பது எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் சாத்தியமே இல்லை ஆனால் படைக்கப்பட்ட ஜீவர்களிலேயே மிக பிரத்யேக அறிவை படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை தான் சாஸ்திரம் கூற இங்கு சாஸ்திரம் கூற வருகின்ற சாரத்தை விட்டுவிட்டு மற்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து உள்வாங்கிக் கொண்டு அதில் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற சமூகத்தைத்தான் நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோமே தவிர உண்மையில் சாஸ்திரம் என்ன கூறுகின்றது அதனுடைய சாராம்சம் என்ன அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய உணர்வு நம்மிடம் இருக்கின்றதா சக்தி நம்மிடம் இருக்கின்றதா என்பதை யாருமே தன்னைத்தானே விசாரித்து அறிந்து கொள்ள தயாராக இல்லை இதில் எந்த ஒரு தனி மனிதன் தன்னை உணர்ந்து தன்மயமாக விரும்புகின்றானோ ஆசைப்படுகின்றானோ அவன் அந்த பேரறிவு பரிமாணத்தின் ஆறாம் நிலை பரிமாணத்தின் அடுத்த உயர்நிலை பரிமாணத்திற்கு செல்வதற்கு ஆசைப்படுகின்றான் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த அறிவு பரிமாணம் ஒரு அறிவாக தாவரத்திலே பிரகாசித்து இரு அறிவாக பூச்சி புழுக்களிலே பிரகாசித்து ஆறு அறிவாக மனிதனில் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அதை கொண்டு ஆறாம் அறிவு பரிமாணத்திற்கு மேற்பட்ட உயர் அறிவு பரிமாணத்திற்குள் நுழைய ஆசைப்படுகின்ற மனிதனைத்தான் நாம் இங்கு முமுச்சு என்று அழைக்கின்றோம் காரணம் அவன் மோட்சத்தை விரும்புகின்றதினாலே முமு்சு என்று இங்கு ஆன்மீகத்திலே நாம் அழைக்கின்றோம் அவன் மட்டும்தான் இது போன்ற சாஸ்திர விசாரங்களை எல்லாம் தேடி கற்றுக்கொள்ள ஆசையுடன் வருகின்றான் அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது அதை நான் அறிந்து தன்னில் தன்மயமாய் மாறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஆவலுடன் அநேக குருமார்களின் ஆடி இங்கும் அங்கும் ஓடுகின்றான் ஆனால் அவ்வாறு ஓடிய சாதகனை சாஸ்திரங்களின் வாயிலாக தெளிவுபடுத்திக்கொடிய சத்குருக்களை விட குழப்பி விடுகின்ற குருமார்கள் அதிகம் காணப்படுகின்றார் காரணம் அவர்களே தங்களை உணர்ந்து தன்மயமாக ஆகாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால்தான் இது போன்ற அவல நிலையை நாம் இன்று காண முடிகின்றது ஆகவே நாம் இன்று காண இருக்கின்ற பாடத்தின் முக்கிய சாராம்சமே தன்னை அறிந்து தன்னுணர்வை உணர்ந்து தன்மயமாதல் தான் இங்கு இந்த பாடத்திலே கூறப்படுகின்றது அந்த பேருணர்வை எப்படி வேண்டுமானாலும் நாம் அழைத்துக் பேரறிவு பேருணர்வு தன்னுணர்வு உள்ளுணர்வு விழிப்புணர்வு என்ன பெயரில் வேண்டுமானாலும் நீங்கள் அதை அழைத்து கொள்ளுங்கள் ஆனால் இருப்பது ஒரே உணர்வுதான் அது பிரகாசிக்கின்ற உபாதிகளை பொறுத்து வேறுபடுகின்றது எவ்வாறு இருக்கின்ற ஒரே சூரியன் பிரகாசிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து வேறுபடுகின்றதோ அதுபோல இந்த உணர்வும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகின்றது இந்த உணர்வை உள்வாங்கி தன்னுள் தன்மயமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலான மனிதர்களை நாம் இன்று காண முடிவதில்லை காரணம் அவர்கள் உணர்விலிருந்து வெகு தூரம் விலகி மனதிலே சிக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்று வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு இதுதான் சரி அதுதான் சரி என்று ஒருவருக்கொருவர் தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டு சங்கடங்களை உருவாக்கிக்கொண்டு நான் வழிபடும் இறைவன் தான் உயர்ந்தவன் அவன் வழிபடும் இறைவன் தாழ்ந்தவன் இந்த மதம் தான் உயர்ந்தது அந்த மதம் தாழ்ந்தது இந்த இனம் தான் சிறந்தது அந்த இனம் தாழ்ந்தது என்று எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை தான் வளர்த்துக்கொள்கின்றார்களே தவிர இங்கே இருமையலை கடந்த ஏகத்துவமான அந்த ஏக இறைவனை எல்லையில்லா பேரறிவை பேருணர்வை தன்னுள் பெருமிதமாக உணர்ந்து கொள்ள ஒருவருமே தயாராக இல்லை ஆகவே இந்த வகுப்பிலே கூற வருகின்ற மிக மிக முக்கியமான விஷயத்தை சற்று கவனத்துடன் உள்வாங்கிக் கொண்டு ஆழ்ந்து அதை பற்றிய சிந்தனையை விரிவுபடுத்திக் கொண்டு இந்த மனித பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுமாறு ஒவ்வொருவரையும் மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பர்களே கான்சியஸ்னஸ் பேருணர்வு பேரறிவு இதுதான் இறைவன் இதுவே பிரம்மம் இதை பற்றித்தான் வேதமும் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது பிரஜானம் பிரம்மா என்கின்ற வேதத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து கொண்டாலுமே அதாவது ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் என்று வேதங்களை நான்காக பிரித்து பகுத்து ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவைகளின் மகாவாக்கியங்கள் கூற வருகின்ற உபதேசங்களை நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதிலே நான்கு முக்கிய உபதேசங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்று தத்வம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் மற்றொன்று அயம் ஆத்மா பிரம்மா ஆத்மாவே நான் ஆத்மாவே பிரம்மம் என்பதாக அடுத்த மகாவாக்கியம் கூறுகிறது இன்னொரு மகாவாக்கியம் இவைகளை அறிந்து கொண்டவர்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று கூறுகின்றது இனி ஒரு உபதேசமோ பிரஜானம் பிரம்மா என்கின்றது பிரஜ்னையே பிரம்மம் இந்த உணர்வையே பிரம்மம் என்று கூறுகின்றது இவை எல்லாவற்றுக்கும் மிக மூல வாக்கியமாக என்ன கூறுகின்றது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்கின்றது இறைவன் மட்டும்தான் சத்தியம் இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது ஆனால் உண்மையில் இல்லை என்று கூறுகின்றது ஏன் அவ்வாறு கூறுகின்றது இந்த பேருணர்வு பிரகாசிக்கின்ற உடல்கள் வந்து போகின்றது அதனால் இருப்பது போல இருக்கின்றது உண்மையில் இவைகள் இல்லை ஏனென்றால் உடல்களில் எத்தனையோ மாற்றங்கள் சூரியன் முதல் கொண்டு சாதாரண பூச்சி புழுக்கள் எறும்புகள் வரை நீங்கள் எத்தனை விதமான உடல்களை இந்த புவனத்தில் கண்டாலும் அந்த அத்தனை உடல்களுமே இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் அவைகளெல்லாம் வந்து போகின்றவைகள் ஆனால் இந்த எல்லா உடல்களுக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கின்றதே அந்த உயிர் இருக்கின்றதே அந்த உணர்வு இருக்கின்றதே அதுதான் இறைவன் அதுதான் பிரம்மம் அதுவே சத்தியம் என்கின்றது சாஸ்திரம் ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் படிக்கிறேன் இதை படிக்கின்றேன் என்று ஆன்மீக விஷயங்களையும் அளவுக்கு அதிகமாக மனதிலே ஏற்றி வைத்துக்கொண்டு அறிணன் போல காட்டிக்கொள்வதில் எந்த பயனும் இல்லை அந்த அகண்ட அறிவை தன்னுள் உணர்ந்து கொள்வதனால்தான் நாம் படித்த கல்வியின் பயன் முழுமையடைகின்றது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் த நாலஜ் இஸ் நோ வேல்யூ வித்தவுட் பார்சனல் எப்பொழுது தன்னுள் தன்மயமாய் அதை உணர முடியவில்லையோ தன்னுள் செயல்படுத்த முடியவில்லையோ அத்தகைய அறிவு எந்த வகையிலும் பயன்படாது என்பதில் மிக தெளிவாக இருந்து ஆகவே கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் உணர வேண்டும் அறிய வேண்டும் இல்லையேல் அதை பற்றி நான் ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாக வைத்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதிலும் மிக மிக தெளிவாக இருந்து ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை ஏற்றி வைத்துக் கொண்டு இதுதான் சிறப்பு அதுதான் சிறப்பு என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த கடவுளை நாம் உணர்ந்து கொண்டோமா அறிந்து கொண்டோமா என்றால் கேள்விக்குறிதானே எல்லோருக்கும் அந்த நிலைதான் இன்றும் இருக்கின்றது எத்தனை மதங்கள் வேண்டுமானாலும் மறட்டும் எத்தனை சமயங்கள் வேண்டுமானாலும் மறட்டும் அவர்கள் எதை நோக்கி தேடுகின்றார்களோ எதை அறிய ஆவல் கொள்கின்றார்களோ அதை தன்னுள் அனுபவமாக அறிந்து கொண்டார்களா என்றுதான் இங்கு நாம் ஆராய தனக்கு அனுபவமாகாத ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் யோசித்து பாருங்களேன் ஒரு லட்டு என்பது இப்படித்தான் இருக்கும் அது வந்து சிறிய சிறிய பூந்திகளாக செய்யப்பட்டிருக்கும் அது சர்க்கரையில் செய்யப்பட்டிருக்கும் என்று எவ்வளவு விளக்கங்கள் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் அந்த லட்டை தாங்கள் தின்று பார்க்காமல் அதனுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியுமா அதுபோலதான் இறைவனும் இறைவனை பற்றி நான் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம் வேதங்களும் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம் சமயங்களும் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம் சமுதாயத்திலே ஆயிரம் ஆயிரம் கடவுள்கள் புகுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அவைகள் உங்களுக்கு அனுபவமானதா அவை அறிந்து கொள்ள முடிந்ததா கண்ணுக்கு தெரியாத நிர்குண பிரம்மமாகிய பிரம்மத்தை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் இந்த புலன்களின் வாயிலாக இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதல்லவா அந்த பிரம்மம் என்று சாஸ்திரம் கூறுகின்றதே அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி இந்த புலன்களின் வாயிலாக அதை அறிய முடியும் என்ற சந்தேகம் சில சாதகங்களுக்கு ஏற்படுகின்றன உண்மைதான் இந்த அறிவை புலன்களின் வாயிலாக அறிய முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இங்கு புலன்களின் வாயிலாக அறிந்து கொள்ள சொல்லவே இல்லையே சாஸ்திரம் நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமே உனக்கு வேறாக இல்லை நீயேதான் அது என்றுதான் சாஸ்திரம் கூற பிரஜை தான் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் உன்னுடைய உணர்வுதான் பிரம்மம் நீ உணர்ந்து கொண்டாயா உன்னுள் உணர்ந்தாயா நீ எதை உணர விரும்புகின்றாயோ அந்த உணர்வே இறைவன் என்று நீ உணர்ந்து கொள் என்றுதான் இங்கு வேதம் கூற வருகின்றதே தவிர தனக்கு வேறாக ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதை இறைவன் என்று ஒரு நாளும் சாஸ்திரம் கூற வருவதையே கிடையாது ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு வேறாக ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதை நாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றோம் சிவம் என்றால் ஜடாமுடி வைத்து கொண்டிருப்பார் கையிலே உடுக்கை வைத்துக் கொண்டிருப்பார் சோளாயுதம் வைத்துக் கொண்டிருப்பார் அது போன்ற தோற்றத்தில் எனக்கு அவர் என் முன் தோன்ற வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் தோன்றுவார் ஒரு மாய பிம்பமாக தோன்றுவார் கனவில் ஒரு புளியை உருவாக்கி கொண்டு பயந்து கொண்டு அலறுகின்றீர்களோ அதுபோல நினைவிலும் உங்களுக்கு அது ஒரு சிவம் தோன்றுவார் ஆனால் அவ்வாறு தோன்றி மறையும் சிவம் இறைவனாக இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் வந்து போகின்ற எதுவும் உண்மை அல்லவே அதைத்தானே வேதம் சொல்கின்றது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா மித்யா என்றால் இருப்பது போல இருக்கின்றது ஆனால் உண்மையில் இல்லை வந்து போகின்றன அப்போது தோற்றத்திலே வந்து போகின்ற ஒன்று எப்படி இறைவனாக இருக்க முடியும் அது நித்திய வஸ்து அல்லவா அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய உணர்வு அல்லவா அது இந்த உடலில் மட்டும் பிரகாசிக்கின்ற உணர்வா கிடையவே கிடையாது அது எல்லையில்லாத பேருணர்வு அது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது தன்னால் ஒருவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக அந்த உணர்வே இல்லை அந்த கடவுளே இல்லை என்று கூறிவிட முடியுமா தன்னுடலில் தன் உணர்வை ஒருவன் உணர முடியவில்லை என்றால் அவன் பிணத்திற்கு சமம் என்றால் அந்த உணர்வுதான் சிவம் அந்த சிவத்தை உணர்பவன் சிவமாக மாறுகின்றான் அந்த சிவத்தை உணர முடியாதவன் சவமாக மாறுகின்றான் இந்த இரண்டுக்குமுண்டான வித்தியாசத்தை எவன் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவனே தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னுணர்வில் பேருணர்வில் பிரகாசிக்கின்றான் அவனே ஞானி அவனே யோகி அவனே சித்தர் என்று அழைக்கப்படுகின்றான் சித்தம் தெளிந்தவன் அல்லவா சித்தன் ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணங்களில் குழம்பிக் கொண்டிருப்பவனை எப்படி நான் சித்தன் என்று அழைக்க முடியும் அவன் சித்தம் கலங்கிய பித்தன் என்று தான் அழைக்கப்படவேன் ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இருக்கின்ற ஒரே உணர்வு பேருணர்வு எல்லையில்லா பிரபஞ்ச பேருணர்வாக ஏகப்பட்ட உடல்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன இந்த உடல்களெல்லாம் எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த உணர்வின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த உணர்வு தன்னில் தானாய் தன்மயமாய் என்றென்றும் எல்லையில்லாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அது எங்கும் இருக்கின்றது எப்பொழுதும் இருக்கின்றது எல்லையில்லாமல் இருக்கின்றது அது வருவதும் இல்லை போவதும் இல்லை அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அதை ஆக்கவும் முடியாது அளிக்கவும் முடியாது அதுதான் ஆத்மா அதுதான் உணர்வு அதுதான் இறைவன் அதுதான் பிரம்மம் என்கின்றது வேதம் அதே வேதம் பிரஜானம் பிரம்மா என்றுதான் கூறுகின்றதே தவிர சரீரம் பிரம்மா பிராணன் பிரம்மா என்று கூறவே கிடையாது நன்கு உள்வாங்கிக்கொள்ளுங்கள் சாஸ்திரம் மிக தெளிவாக தன்னுடைய சாரத்தை எடுத்து கொடுத்து விட்டது ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மிடத்தில் போதுமானதாக பிரகாசிக்கவில்லை என்பதுதான் இங்கு உண்மை ஏனென்றால் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு மிருகத்திடம் இருக்கின்ற அறிவும் ஒரு மனிதனிடம் இருக்கின்ற அறிவும் ஒரு தாவரத்தினிடம் இருக்கின்ற அறிவும் ஒன்றாகிவிட முடியுமா அந்தந்த உயிரினங்களிடம் இருக்கின்ற புலன்களை பொறுத்துத்தானே அந்த அறிவு பிரகாசிக்கின்றது பிறந்த மனிதர்களிலே கண்ணில்லாத குருடர்களாகவும் வாய்ப்பேச முடியாத ஊமைகளாகவும் இருக்கின்றவர்களுடைய நிலைப்பாட்டை நாம் நன்கு அறிவோம் அல்லவா மனித உடல் இருந்தாலும் கண்ணில்லாத குருடனை நாம் எவ்வளவு பரிதாப நிலையிலே பார்க்கின்றோமோ அதுபோல புலன்கள் நன்றாக பிறந்திருந்தாலும் இந்த பேரறிவை பிரகாசிக்கக்கூடிய சரியான மனதை கொள்ளாத மனிதன் பரிதாபத்திற்குரியவன் என்றுதான் கூறப்படவேண்டும் ஏன் அத்தகைய நிலை அவனுக்கு உண்டாகி இருக்கின்றது ஏன் அவனுடைய மனம் அவ்வாறு கீழ்நிலையில் செயல்படுகின்றது என்றால் அவனால் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்கள் அவ்வாறு அவனை ஆட்டிப் படைக்கின்றது தேவையற்ற குப்பைகளை அவன் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இதுதான் சரி அதுதான் சரி என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன அவன் தயாராகவே இல்லை அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ ஒருவருமே தயாராக இல்லை ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் தயாராக இருக்கின்றார்கள் பிரிவினைகளை உண்டாக்கி மதங்களின் வாயிலாகவும் சமயங்களின் வாயிலாகவும் இறைவனை பிரித்து வைத்துக் பிரச்சனைகளை பெருதுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அந்த பேருணர்வு பிரகாசத்தை தன் உள்ளுணர்வு பிரகாசமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னத உடலை பெற்றிருந்தும் அதன் பயன்பாட்டை அறிய முடியாது அறியாமை கொண்டவர்களாகவே அஜ்ஞானிகளாகவே பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் வேதம் மிக தெளிவாக கூறுகின்றது கடோ உபநிசத்திலே ந தத் சூரியோபாதி ந சந்திர தாரகம் ஏமா வித்தியதோ பாந்திகி குதூயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி என்கின்றது அதாவது சூரியன் பிரகாசிப்பதும் சந்திரன் பிரகாசிப்பதும் விண்மீன்கள் ஒளிருவதும் எல்லாமே நான் இருப்பதினால்தான் ஒளிர்கின்றது அவ்வாறு நான் இருப்பதினால் ஒளிர்கின்ற இந்த ஒளிச்சுடர் இந்த பிரகாசம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது என் முன்னே காட்டப்படுகின்ற தீபம் மட்டும் எவ்வாறு நான் இல்லாமல் ஒளிர்ந்து விட முடியும் என்று கேட்கின்றான் ஆகவே ஆலயங்களில் சென்று கற்பூர தீபாராதனையை கைகளிலே கன்னத்திலே போட்டுக் எந்த பலனும் இல்லை அந்த தீபம் ஒளிர்வதற்கு நீங்கள் இருப்பதனால்தான் அந்த தீபமே ஒளிர்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வதில் தான் இங்கு விசேஷத்தன்மையே இருக்கின்றது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்றார்கள் முன்னோர்கள் அந்த ஆலயத்திலே ஒரு கர்ப்ப கிரகத்திலே ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்து அந்த சிலைக்கு அந்த பேருணர்வின் பிரகாசம் பிரதிபிம்பிக்கக்கூடிய சில வழிமுறைகளை உண்டாக்கி வைத்திருந்தார்கள் அதனுள் மனித மனம் நுழைகின்ற பொழுது அந்த உணர்வு பிரகாசத்தை தன்னுள் பிரதிபிம்பித்துக் கொள்கின்ற பொழுது சற்று தன்னை தானே உணர்ந்து கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஆனால் இன்றைய ஆலயங்கள் எப்படி இருக்கின்றன எல்லாமே வர்த்தகமாகிவிட்டதல்லவா ஒரு அர்ச்சகர் முதல் கொண்டு ஆலயத்தில் தொழுக வருகின்றவர்கள் அனைவருமே பணத்தை நோக்கி அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் தன்னை அறிகின்ற தன்மயமாகின்ற தன்மை யாரிடம் இருக்கின்றது ஒருவரிடமும் காணப்படவில்லையே ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனை உங்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ளுங்கள் இதைத்தான் உத்தமன் யானைகள் உபதேசித்தார் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்றார் திருமூலம் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனைக்கான் என்றார் ஒவ்வையார் அவ்வாறே தாயுமானவரும் மிக அற்புதமாக எடுத்துக் கூறுகின்றார் சினமிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லார்ப்பு வாயேன் பராபரமே என்கின்றார் தாயுமானம் ஆம் இந்த மனம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் சிக்கிக்கொண்டிருக்கின்றவரை ஒரு மனிதன் தன்மயமாவது என்பது சாத்தியமாகாது அந்த மனம் அந்த பேரறிவின் பிரகாசம் அது தன்னுணர்வில் தன்மயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இருக்கின்றது அதுவே எல்லாமாக இருக்கின்றது எல்லா உடல்களின் வாயிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எந்த மனிதன் தன்னுள் உணர்ந்து கொள்கின்றானோ அறிந்து கொள்வதல்ல அறிந்து கொள்வது என்பது ஏற்றி அறிவாக போய்விடும் உணர்ந்து கொள்கின்றானோ அவனே தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம்பிரகாசமாய் தன் சொரூபத்திலே ஆனந்தமயத்தில் அகண்டமாய் மாறி எப்பொழுதும் எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கின்றான் அவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஆகவே ஏற்றுமைக்கப்பட்ட அறிவிலே சிக்கிக்கொண்டு அநேக அர்த்தங்களை விளக்கிக்கொண்டு மேலும் மேலும் பாடங்களை படித்து இது போன்ற விஷயங்களை அறிவாகத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அனுபவமாக அறிந்து கொள்ளவே முடியாது அதை பரோட்ச ஞானம் என்று தான் கூற வேண்டுமே தவிர அபரோட்ச ஞானம் என்று அழைக்கவே முடியாது ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஞானிகளும் அந்த பேருணர்வை பேரறிவை தன்னுள் உணர்ந்து கொண்டு அதை மற்ற உடல்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இதைத்தான் திருமூலரும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றார் ஏன் யான் உணர்ந்த அந்த அனுபவமும் இந்த உலகமும் உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவ்வாறே வேதமும் கூறுகின்றது சர்வே பவந்த சுகிநக சர்வே சந்து நிராமய சர்வே பத்ரா எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இதைத்தான் தாயுமானவர் கூறுகின்றார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது தன்னுணர்வை தன்மயமாய் உணர்ந்து ஆனந்தமாக ஒவ்வொரு ஜீவனும் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மகான்களும் ஆசைப்பட்டார் ஆகவே பேருணர்வு உள்ளுணர்வு தன்னுணர்வு விழிப்புணர்வு என்று ஆயிரம் ஆயிரம் விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் பயன் ஒன்றும் இல்லை தன்னுள் தன்மயமாய் உணர்ந்து கொள்வதில் ஒன்றுதான் அதன் பயன் முழுமையாக இருக்கின்றது ஆகவே அந்த உணர்வை ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ள முயலுங்கள் எல்லையில்லா அந்த பேருணர்வை பெருமையுடன் பிரகாசிப்பதை அனுபவமாக்கிக் கொள்ள பாருங்கள் செய்கின்ற செயல்களிலே ஒவ்வொன்றையும் உணர்வு பூர்வமாக செய்து பழகுங்கள் உணவு உண்ணு அமர்கின்றீர்கள் என்றால் மன ஒருமைப்பாட்டுடன் அந்த உண்ணும் உணவிலே மனதை ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைந்து உண்டு பழகுங்கள் உணர்வு ஏனென்றால் உங்களுக்கு உண்டாகி இருப்பது பசி உணர்வு அந்த பசி உணர்வை உண்டாக்கியது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உள்ளுணர்வு அது பசியை உண்டாக்கி உங்களை அந்த உணவை உண்ண வைத்து இந்த உடலை வளர்க்க முயற்சி செய்கின்றது அவ்வாறு உண்ட உணவு ரசமாக மாறி இரத்தமாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் அணுக்களாகவும் மாறுவது எல்லாமே அந்த மகத்தான பேரறிவின் பேருணர்வின் பெருமை மிகு காரியம் தானே தவிர எந்த காரியங்களும் நாம் செய்வது கிடையாது அனைத்துமே அதுதான் செய்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு உண்ட உணவை சத்துக்களாக மாற்றி உடலாக மாற்றிய பிறகு தேவையற்ற மலஜலங்களை வெளியே அனுப்புகின்ற பொழுது மலஜல உணர்வாகவும் அதுவே தான் மாற்றி வெளிப்படுத்துகின்றது இவ்வாறே பல்வேறு உணர்வுகள் பக்தி உணர்வுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே உணர்வு மயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே பிரஜினைதான் பிரம்மம் பேருணர்வே பிரம்மம் என்பதை பெருமையுடன் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அதை விடுத்து புறத்திலே இருக்கின்றவைகளெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு அவைகளை நோக்கி அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான மனிதர்கள் அவர்களை பார்த்துத்தான் சித்தர்களும் பரிதாபப்படுகின்றார்கள் ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்தன என்றார் சித்தர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஏற்றி எண்ணங்களாகவே மனதில் வைத்துக்கொண்டு வாழ முயற்சிக்காதீர்கள் அதனுடைய சாராம்சம் என்ன அதில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்து என்ன அது ஏன் எனக்கு புரியவில்லை என்னுடைய மனம் ஏன் இவ்வளவு குப்பைகளால் நிரம்பி இருக்கின்றது இதிலிருந்து நான் எவ்வாறு விடுபடுவது என்பதை பற்றி சுயம் விசாரம் மேற்கொள்ளுங்கள் தங்களைத் தாங்களே உணர்ந்து கொள்ள பாருங்கள் அந்த உணர்வு மாறிவிட பாருங்கள் ஏனென்றால் இருப்பது அது மட்டும்தான் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அது பேருணர்வு மயமாக எல்லையில்லாமல் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அதனுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற உடல்களை பொறுத்து மாறுபாடுகளுடன் காணப்படுகின்றது அதிலே மனித உடல் கிடைத்தவர்களுக்கு அந்த உணர்வு பிரகாசம் அதிகப்படியாக இருப்பதினாலே தன்னை அந்த உணர்வாகவே உணர்ந்து தன்மயமாவது என்பது எளிதாக சாத்தியமாகும் என்பதனால்தான் அரிதரிது மானிடராய் பிறத்தில் அறிது என்கின்றார்கள் மகான் யானைகள் ஆகவே மனித உடலை மனித சரீரத்தை வைத்துக்கொண்டு அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு இந்த பிறவியை பிறவா பெருநிலையை நோக்கி அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்தை நோக்கி உயரப்பாருங்கள் அதை விடுத்து சிறுமையிலே சிக்கிக்கொண்டு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால் வீணாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டு குறை கூறிக்கொண்டிருக்காமல் தன்னில் தன்மயமாய் மாறி அந்த ஏக அறிவுடன் இரண்டர காலத்தில் தான் இங்கே ஜீவ பிரம்ம உபதேசிக்கப்படுகின்றது ஏனென்றால் இங்கு ஜீவன் பிரம்மம் என்று இருமைகளே ஒரே அறிவு பேருணர்வு பேரறிவுகாசம்தான் எங்கும் இருக்கிறது அதையெல்லாம் பிரித்து பார்ப்பது மனங்கள் தானே தவிர உணர்வு கிடையாது புலன்களின் அடிப்படையிலே புரிந்து கொள்கின்றோமே தவிர மற்றபடி இங்கு எதுவும் உண்மையே கிடையாது ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் தினமும் ஒரு மூன்று அனுபவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன அது விழிப்புணர்வு அனுபவம் கனவு நிலை அனுபவம் ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் ஆழ்ந்த உறக்க நிலையிலே இந்த உலகம் உங்களுக்கு காணப்படுவதில்லை உற்றார் உறவினர்கள் காணப்படுவதில்லை உங்களிடம் எவ்வளவு பணம் இருப்பது என்பதும் உங்களுக்கு தெரியப் போவதில்லை ஏனென்றால் நீங்களே யார் என்று உங்களுக்கு தெரியாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் தான் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலையை ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்கள் அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வாறே கனவு நிலையிலேயோ வேறொரு உலகத்தை படைத்துக் கொள்கின்றீர்கள் அந்த உலகத்திலே வேறொரு நண்பரோடோ நே வேறொரு சூழ்நிலையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அது அந்த ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு உண்மை போல காணப்பட்டாலும் அதுவும் ஒரு கனவு மாய என்பதை விழுப்பு நிலைக்கு வந்தவுடனே உங்களால் இந்த விழிப்பு நிலை அனுபவமும் ஒரு நீண்ட கனவு நிலை அனுபவம் தான் என்கின்றது சாஸ்திரம் அதனால்தான் இதை வித்யா என்கின்றது சத்தியம் என்று சொல்வது கிடையாது ஏனென்றால் இவைகளெல்லாம் வந்து போகின்றவைகள் ஆனால் என்றும் நிலையாக இருப்பது இறைவன் மட்டும் அந்த உணர்வு மட்டும் அதை தன் உள்ளே உணர்ந்து கொள்ள பாருங்கள் என்று தான் எல்லா ஞானிகளும் எடுத்துக் கூறுகின்றார்கள் இதை பற்றி ஏராளமாக நாம் கூறிக்கொண்டே போகலாம் அதற்குண்டான கால நேரம் கருதி நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உணர்வை உணர்ந்து தன்னுள் தன்மயமாய் மாறிவிட வேண்டும் என்ற பெயராவலிலே இந்த உரையை நான் பெருமையுடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்